शंकरम शंकरचार्यं केशवं बाधरायण सूत्र भाष्य वंदे भगवत அேத்திசயோமுத்தபுணோக்க अधिचर गुणिसोर वर्णोक्षिष्यते इत्यादिार्थः ब्रह्मविज्ञानादपि ब्रह्मविज्ञानादपि समपुरुषं परमपुरुषार्थं स दर्शयति परमपुरुषार्थं दर्शयति தோசாம்பரம் वक्ष्यक्षण जन्मा ये अतएव अथ शनूप ஆனந்தர் சாதனச்சதுஷ்டய சம்பத்தி ஆனந்தரியம் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்பட்டது ஆதத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு கர்மணா மோஷ ந अचार जिज्ञात्त्मस्तु सींधु ब्रदुत्म अचारे कुर्मा यजंत देवान्जंत आत्मक्यबोधे विना विमुक्तिर्न सिद्ध्य ब्रह्मशता ना ना। ना वस्तु वस्तु ना। ना कर्म, नतु சொல்லியின நூ விதினித் விதா நமக்கு ஜனிக்கும் விஜன்யம் குருமுகத வேதாந்தாஸ்திரவிச்சாரஜன்யம் விான் கர்மனா கர்மனாசத்தை அப்படிதான் சாஸ்திரத்துல சொல்லி இருக்குங்கிறதுக்குமாணம் எல்லாம் காமிச்சாச்சு சரி பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு அடுத்தது பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் அசசப்தத்துக்கு அர்த்தம் முடிஞ்சது அக்சப்தத்துக்கும் அர்த்தம் முடிஞ்சது பிரம்மசப்தத்து அர்த்தம் சொல்ல போற ஏன்னா பிரம்மன் என்னன்னு கேட்டா பிராமண ஜாத்திய குறிக்காது வேதத்தை குறிக்காது சகுண பிரம்மனை குறிக்காது இரண்ய பிரம்மனை குறிக்காது கீதையில சொன்ன மாதிரி மாயையும் குறிக்காது இந்த பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா பரமார்த்த வஸ்து ஜென்மாத்தியஸ்து எதா எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே ஏனாத்தனிஜாஸ்விரப்பட்ட அதனால வந்து எந்த விவரோன்காரணமானிருந்து ஜெகத்தை நல்லா உண்டாயிருக்கோ எதோ வா இமான அபிசம்விசந்த எதனோ எதிரெல்லாம் ஒடுங்குறதோ சிருஷ்டிஸ்தி லய காரண சிருஷ்டிஸ்தி லய விவர்த்தோபாதான காரணம் பிரம்ம இவ அத்த உச்சது ஜாத்தியாதி அர்த்தாந்தரம் ஆசங்கித்தவ்யம் அந்த அர்த்தத்தை எல்லாம் இங்க நினைக்கவே படாது அப்படின்னு ஆஹா இங்க என்ன அர்த்தம்னு சொல்லியாச்சு இப்ப என்னன்னா பிரம்மணஹா விசாரஹாங்கிற விஷயத்தை பத்தி சொல்ல போறாரு அதுக்கும் சங்கராச்சாரியர் ஸ்ருதியை தான் பிரம்மாணமா எடுத்துட்டு என்ன சொல்லுவார் வியாக்கரண விஷயம் இப்ப வரப்போகுது அதாவது பிரம்மணா விசாரகா கர்மணி ஷஷ்டின்னு சொல்லுவாரு அதுக்கு அவர் என்ன சொன்னார் தத் பிரம்மேதி தத் விஜிசுவான்னு சொல்லியிருக்கு அது கிளீனா கர்மணி ஷஷ்டின்னு தெரியல கர்மணி அது கர்மா கர்மா வந்து பிரம் விசாரத்துக்கு விசாரத்துக்கு கர்மா என்னது அகம் பிரம்ம விசாரம் கருமி பிரம்ம விசாரம் கருவீங்கிறத தமிழ்ல சொன்னா என்ன சொல்லணும் பிரம்மத்தை விசாரம் செய்ய போறேன் பிரம்மத்தினுடைய விசாரம் அல்ல பிரம்மத்தை விசாரம் ஆக ஏனால அந்த ஷஷ்டியை வந்து அவர் என்ன அந்த பிரத்யேகம் இருக்கோ இல்லை பிரகிருதி பிரத்யேகம் சொல்றோம் இல்லையா ஆஹா அப்படின்னு அதுக்கு வந்து கர்மணி சஷ்டி அப்படின்னு சொல்றாரு சங்கராஜர் கர்மணி ஷஷ்டி சொல்லணும் சேஷ ஷஷ்டி சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அது என்ன அவன் என்ன நினைக்கிறான் இன்னொரு ஆள் இன்னும் நினைக்கிறான் கூறுபக்ஷி வெறும் பிரம்மத்தை மாத்திரம் இல்லை பிரம்மத்தை ஒட்டி இருக்கிற இன்னும் பல அம்சங்களையும் சேர்த்து விசாரம் பண்ணணும் அர்த்தம் தான் கிடையாது பிரம்மத்தைத்தான் விசாரம் பண்ணணுமே தவிர பிரம்மத்தை ஒட்டி ஒரு விஷயம் கிடையாது பிரம்மனைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர பிரம்மத்துக்கு சம்பந்தம் உள்ள விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது தாத்யம் சொல்ல போக பிரம்மத்தை ஒட்டிய விஷயங்கள்லாம் கிடையாது அதனால வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சா நிறைய இருக்குதுல்ல நம்ம வந்து மேலெழுத புரிஞ்சுக்க போறோம் ஆனா பிரம்மத்துக்கு சம்பந்தம் உள்ள மற்ற வஸ்துக்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணுங்கிற அர்த்தம் அப்ப வந்து சாதாரண விசிஷ்டி சகுண பிரம்மவாதான் என்ன சொல்லுவான்னு கேட்டா பிரம்மன் இருக்கு அவருக்கு உபாசனை இருக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா உபாசனைனா கர்ம ஆயிடும் அப்புறம் அத சப்தத்துக்கு அர்த்தமே வீணா போயிடும் ஆகையினால இதுக்கு தனியா சூத்திரமெல்லாம் பண்ண வேண்டி வரும் பிரம்மத்துக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் சரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதுக்கெல்லாம் சொல்லணும் அதனால இங்க என்னன்னா பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதோடு பிரம்மத்தை அபரம் சேத் பிராப்தவியம் அதனால அதோட சரி பாருட சொல்ல போறாரு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது நியாயப்படுத்தணும் யுக்தி யுக்தமா சொல்லி ஆகணும் அதை சொல்றாரு அதுஷி பரிமணி <orsun> <aso> நவிருத்யதே நவிருத்யதே சம்பந்த சாமானியस्य சம்பந்த சாமானியस्य વિશેષનિષ્ઠत्वा દેવમપી દેવમપી ప్రత్యક્ષં બ્રહ્મણઃ ప్రత్యક્ષં બ્રહ્મણઃ કર્મત્વમ ઉત્સ્રજ્ય સામાન્ય દ્વારેણ સામાન્ય દ્વારેણ પરોક્ષં કર્મત્વં કલ્પયતઃ પરોક્ષં કર્મત્વં કલ્પયતઃ યર્થઃ પ્રયાસઃસ્યાத் அேேஷவிச்சார பிரதி அன प्रधान परिग्रहे ज्ञानेन आप्तुम प्रधाने ேன்தானே ஜிாச परिवारस्य ி நூத்தோத்தீர் சரிவர ூத்தேத்தாசஸ்விரிசா கமய மொதல என்ன சொன்னே முக்கணம் ஜிஜாச கர்ம கிம் விசாரத்துக்கு விஷயம் என்ன விசாரத்துக்கு கர்மம் என்ன கர்மம்னா இங்க வந்து சம்ஸ்கிருத்துல இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட் விசாரத்துக்கு ஆப்ஜெக்ட் என்ன ஏதோ ஆப்சாரம் பண்ண போற தமிழ் என்ன சொல்றது செயற்படு பொருள் செயப்படு பொருள் என்ன ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சிக்கு செய்யப்படு பொருள் இங்கு பரம்பொருள் அதனால பிரம்மன் தான் அப்படி சொன்னி அப்படி இருக்கு விசாரத்துக்கு கர்மம் என்னன்னு நம்ம பாஷ மாதிரி இருக்கு தமிழ் பாரு படிச்சு படிச்சு என்னன்னா ஆராய்ச்சிக்கு செய்யப்படும் பொருள் யாதெது பரம்பொருளே ஆகும் அது தொடர்புடைய இதை குறிப்பதன்று அப்படின்னு சொல்ல வேண்டும் தமிழ்ல சொல்லணும் அது சமஸ்கிருதமே நல்லா புரியுது அப்படி அழுது விசாரத்துக்கு கர்மம் வந்து இதுதான் ஒழுங்கா படிச்சா எல்லாம் தெரியும் தெரியுது பிரம்மண பிரம்மண இது கர்மணி ஷஷ்டி பிரம்மணஹாங்கிறது கர்மணி ஷஷ்டின்னு எடுத்துக்கணும் நமக்கு தெரியும் கர்ம காரகம் கருத்திருக்காரகம் சில பேர் சொல்றாங்க ஆனா அகாரகம் தான் அது ஷஷ்டி ஆனா இங்க என்ன சொல்ற கர்மா கர்ம பிரம்ம கர்மணி எடுத்துக்கணும் அந்த ஷஷ்டி வந்து சஷ்டி விபக்தியை வந்து என்ன பண்ணணும் இத எடுத்துக்கணும் அந்த பிரம்மணஹான்னு வரதும் இல்லையோ அத வந்து ஷஷ்டி அந்த ஷஷ்டி விபக்தியை வந்து திவிதா விபக்தியை அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த தித்தியா விபக்தி அர்த்தத்துலதான் இங்க எடுத்துக்கணுமே தவிர சம்பந்த அர்த்தம் எடுத்துக்க கூடாது அவ்வளவுதான் சேஷே சஷ்டின்னா என்ன அர்த்தம் சம்பந்த அர்த்தம் சேஷே சஷ்டின்னு ஒரு சூத்திரம் இருக்கு ஆகையினால சேஷே சஷ்டி எடுத்துக்க கூடாது இங்க வந்து கர்மணி ஷஷ்டி எடுத்துக்கணும் ஷஷ்டி விபக்தி கர்மன் கர்மா கர்மன்னா நம்ம வழக்கமான கர்மா இல்ல அந்த ராம கிராமம் கச்சதி ராமன் கிராமத்திற்கு போகிறான் கிராமத்திற்கு போகிறான் சீதா பாடம் பட்டதி சீதை பாடத்தை படிக்கிறான் அப்படின்னு சொல்ற போது தமிழ்ல வந்து இலக்கணத்துல செய்யப்படுபு சொல்லுவோம் பாடத்தை அப்படிங்கிறது சங்கராஜர் அந்த கிராமர் பாயிண்ட் வச்சுன்னு சொல்லணிசாத்து விஷயம் ஷி ஏகவன் ஆகையினால பிரம்மணஹாங்கிறது ஷஷ்டியா இருக்கிறது கர்மார்த்தமா யூஸ் பண்ணிக்கணும் கர்மணி ஷஷ்டி சேஷார்த்தம் எடுத்துக்க கூடாதுங்கிற ஆனா முதல்ல சொல்லப்படாத ரொம்ப நேரம் கழிச்சு கடைசியில என்ன சொல்றாருன்னா சுத்தி அனுகமாச்ச கடைசியில்தான் ஸ்ருதி முதல்ல லாஜிக்கலா இல்லேன்னு சொல்லி விட்டு அப்புறம் பேஸ் பண்ணி ஸ்ருதியே சொல்லிருக்கு நீ என்ன சொல்றது ஒத்துண்டா ஒத்துக்க ஒத்துகாட்டி போனா போ அப்படின்னு ஸ்ருதிக்கு வர்றாரு இதுல இருந்து ஒன்னு தெரியாது சங்கராச்சாரியார் எப்பவுமே ஒரு ஒரு சூத்திரத்துக்கும் வியாக்கியானம் பண்ற போது முதல்ல லாஜிக்கலா நியாய பூர்வமா தர்க்க பூர்வமா அதை வந்து நிரூபிக்க பாக்குறாரு தர்க்கபூர்வமா நிரூபிச்சாலும் சரி வராதுங்கிறதுனால கடைசியில் என்ன பண்றாரு வேகத்துக்கு சரணாகி தர்க்கத்தோட ஆட்டம் தெரியும் அப்பிரதி தர்க்கசிய அப்பிரதிஷ்டுவா அப்படின்னு ஒரு சூத்திரம் தர்க்கம் நிக்காது லாஜிக்கலா எதையா சொன்னா ரொம்ப நாளைக்கு இது நிக்காது இன்னொரு லாஜிக் அதை உடைச்சிடும் அதனால வேதத்தை ஒத்துன்னு பேச வாய் மொழின்னு படிக்கணுமே தவிர அது வேதத்தை ஒத்துக்கணுங்கிறதுக்கு இவ்வளவு ஆகையினால எப்பவுமே வேதத்தோட மகிமைய காட்டுறதுக்காகவே தர்க்கத்தை புடிச்சு எழுத்து அது ஒண்ணும் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டும் இதுதான் சுங்கராஜன் நிறைய பண்ற ஒரு ஒரு இடத்துலயும் தர்க்கத்தை வந்து காமிச்சு இந்த தர்க்க எவ மோசமானதுன்னு காமிச்சு அதுக்கப்புறம் தர்க்கத்தை காட்டிலும் அதனாலதான் இவர் அழகா திருமந்திரத்துல தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வடமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றாரேன்ட்டார் தர்க்கவாதத்தை விட்டுன்னுட்டு இந்த ரேஷனல் திங்கிங் சொல்றோமே அதெல்லாம் வந்து கடைசியில அடிபட்டு போயிடும்பா நம்ம ரேஷனல் திங்கிங் நம்ம லிமிட்டட் புத்தியை வச்சுன்னு பேசுறோம் ஸ்ருதி சர்வஜனா இருக்கு வேதங்கள்லாம் சர்வஜ்னா இருக்கிற வேதத்துக்கிட்ட நம்ம சின்னு சித்தூட புத்தியை வச்சுன்னா எந்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தியோட தோஷத்தை புரிய வைக்கிறதுக்கே தர்க்கசாஸ்திரம் படிச்சுடும் தர்கசாஸ்திரம் படிச்சு என்ன புரியும் தெரியுமா கடைசியில வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் தர்க்கசாஸ்திரம் படிச்சாலும் கடைசியில புரியும் புத்தியில ஆயிரத்தி தோஷம் இருக்கு அதனுடைய அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அத்தனை படிக்க வேண்டியிருக்கு அதுல இருந்து நம்ம புத்தியை யூஸ் பண்ணாமலேயே புத்தி சரி இல்லைன்னு அத கீதையில பகவான் வேற சொல்லிருக்காரு என்னது சுவாமி விட கஷ்டப்பட்டு படிப்பானே சுருத்வான் உபாசத்தை இருக்காரு பகவான் ஸ்ருதி பராயணாக சொல்லிவிட்டார் பகவான் சொல்லி அந்த ஸ்லோகம் நம்ம இருக்குமஜானு உபாசத்தை கீதையில பகவான் சொல்றார் சில பேர்லாம் பெரியவாட்ட கேட்டேன் ஞானத்தை அடைஞ்சு மோஷத்தை அடைஞ்சு விடுறா ஒண்ணு பெருசா படிக்கிறது இல்லை ஆனா ஞானத்தை கேட்டு மோஷம் அடைஞ்சு கிருஷ்ணர் ஆனா ஒரு டீச்சருக்கு தெரியணும் வாத்தியா இருக்கு பாடம் கழித்துற வாத்தியா இருக்கு தர்க்கம்னா என்னன்னு தெரியணும் தர்க்கத்தோட லிமிடேஷனும் புரிய வேண்டியிருக்கு வைக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் தான் ஓஹோ நம்ம புத்தி அவருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் புரியும் நம்ம புத்திக்கு வரையற இருக்கு லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அல்பக்யான் புரியறதுக்கே ரொம்ப நாள் விசாரம் பண்ணாதான் புரியும் வந்து கர்மனு ஷஷ்டி நசேஷே அதுக்கு என்ன சொல்றாருனா ஜிஜ்யாசாய ஜிஜ்யாசே அதனால ஜிஜ்யாசாயம் ஜிஜாசிக்கு அதாவது ஜிஜ்நாச ஜிஜ் அதாவது ஜிக்னியாசன் நீ போட்டு விசாரத்திற்கு விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் சார் விஷய விஷயத்தை சார்ந்திருப்பதால் விசாரமானது வேண்டிய விஷயத்தை சார்ந்திருப்பதால் கர்மனி சஷ்டி தான் அர்த்தம் பண்ண வேண்டும் அப்படின்னா இப்போ பிரம்மத்தினுடைய விசாரம் அப்படிங்கறத காட்டிலும் பிரம்மத்தை விசாரம் பண்றோங்கிறதுக்கும் பிரம்மத்தினுடைய விசாரம்னு சொன்னா பிரம்மத்தினுடையது என்ன இருக்கிறது அது இது பிரம்மன் ஒண்ணுதான் அதுக்கு சம்பந்தமே கிடையாது சம்பந்தமே இல்லாத பிரம்மனை போய் பிரம்மத்தினுடைய விசாரம்னு சொல்ற பொழுது பிரம்மத்தினுடைய விசாரம்ங்கிறது பொருந்தாது பிரம்மத்தின் உடையது என்ன இருக்கு பிரம்மம் இருக்கு பிரம்மத்தினுடைய இருக்கு புரியுதுதா பிரம்மமும் இருக்கு பிரம்மத்தின் உடையதும் இருக்கு ஆட இருக்க ஆடை உடையதும் உடையதும் ஒன்னு இருக்கு பிரம்மனுக்கு ஏதாவது கல்யாணம் ஆயிருக்கா இல்ல நிர்பண பிரம்மனுக்கு எது கிடையாது சம்பந்தமே கிடையாது ஆக பிரம்மத்தினுடைய விசாரம்னு சொல்லுவது பொருந்தாது அது ஏன் என்றால் பிரம்மத்தின் எதுவும் இல்லை அதான் விஷயம் பிரம்மத்தின் உடையது என்று எதுவும் கிடையாது இது நீங்க இந்த பாயிண்ட புரிஞ்சினாதான் புரியும் பிரம்மம் இருக்கு பிரம்மத்தின் உடையது இருக்கு அப்படி கிடையாது என்ன பிரம்மத்தினை உடையது கிடையாது அது மாத்திரம் இல்ல பிரம்மத்தினை உடையது விசாரமா விசாரம் பிரம்மத்தை உடையதா எப்படி பிரம்மம் தேவையே என்ன பிரம்மத்துக்கு விசாரம் தேவையுது ஆகையினால கர்மணி ஷஷ்டி கடைசியில் மகிமை ஜிக்யாசியம் சொல்றேஷே ஜிக்யாசாய் இப்படி நீ அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஜிக்யாசையானது ஆச்சாரியன் என்ன சொல்ல கொஞ்ச நேரத்தில் சொல்ல போற ஞாபகாசா அப்படின்னு சொல்ல போற அதுல அர்த்தம் சொல்லல நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம் என்கொயரி ஆத்ம விசாரஹா குருமுகா इति इति साधनचुष्टन कर्मण मोक्ष नोक्ष हेतुसहापेक्षाया ஜிாசியாந்தர அனிர்தேஷாச்சிக்கு வேற ஒன்னும் குறித்து காட்டப்படவும் இல்லை வேற சூத்திரம் கிடையாது அனிர்தேஷாச்ச இதெல்லாம் கேத்து சொல்றாரு கர்மத்துலதான் கர்ம சஷ்டி தான் எடுத்துக்கணும் சேஷ சஷ்டி எடுத்துக்க கூடாது சேஷ ஷ்டியை போட்டு அதுக்குள்ள ஒண்ணு எடுத்துக்கலாங்கிறான் ஒரு பட்சம் சேஷ சஷ்டின்னு வச்சுப்போம் அதுல ஒரு அம்சம்னு எடுத்துப்போம் என்ன என்னத்துக்கு வட்டக்க சுத்திர நீ நேர இருக்கிற போது எனக்கு தலை சுத்திரம் கேட்கல ஜிக்யாசிய அந்தர அனிர்தேஷாச்ச விசாரிப்பதற்கு வேறு விஷயமும் குறித்து காட்டப்படாததால் ஜிக்யாசியாசியம் என்ன அர்த்தம் விசாரிப்பதற்கு வேறொன்றும் இங்கு குறித்து சொல்லப்படவில்லை பிரம்மம் ஒன்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கராச்சார மனசுல வந்து பிரம்மன் அத்வைத்தம் ரொம்ப இருக்கு பிரம்மத்துக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லங்குற மனசுல வச்சுனாலதான் வியாக்கரணத்திலேயே இப்படி சொன்னாதான் ஒத்து வரும் அப்பா அவன் கேக்குறான் பூர்வக்ஷி நனும் பிரம்மண ஜிக்யாசா கர்மத்துவம் ந விருத்தே சம் சம்பந்த சாமானிய விசேஷ நிஷ்டத்துவாத் இது பூர்பக்ஷம் அப்படி சொல்றான் இது பூர்வபக் இந்த பதம் மாத்திரம் சேஷசஷ்டின்னு எடுத்துக்கொண்டா கூட சேஷசஷ்டி பரிகிரகி பிரம்மனஹா ஜிஜ்யாசா கர்மத்துவம் நவீரு அப்படி பார்த்தா கூட ஜித்யாசி பிரம்மன் வந்து ஜிஜ்யாசிக்கு கர்மமா இருக்கிறது ஒன்னு விரோதமாகறேன் சேஷசஷ்டி எடுத்துட்டா கூட பிரம்மத்தினுடைய விசாரம்னு சொல்ற போது அங்கேயும் பிரம்மத்தையும் விசாரம் பண்ண போறோம் பிரம்மத்தினுடையதையும் விசாரம் பண்ண போறோம் அப்படி ரெண்டு பேரும் அமைஞ்சுடு அதுல கர்மம் அடங்கி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தா நான் ஆஹ் விடமாட்டேன் நீ என்ன சொன்னாலும் அப்படிங்கறதுனால ஜிஜ்யாசா கர்மத்துவம் விருத்தது சம்பந்த சாமானிய விசேஷ நிஷ்டத்துவா சம்பந்த சாமானியம் இருந்தாலும் அது அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கே விசேஷ நிஷ்டை உடைய தானே விசேஷ நிஷ்டையை निष्ठ शिपरीग्रहण जिज्ञास कर्म विरुद्ध अब तुम सबंधसा विशेष निष्ठवा जिज्ञास कर्म शेषिपरीग्रह ब्रह्मण जिज्ञासा कर्म न विरुद्यते அது விரோதம் ஆகாதப்பா அப்படின்னு குருபக்ஷி சொல்றான் சம்பந்த சாமான்யத்தை எடுத்துக்கொண்டு சம்பந்தத்தை சொல்றது பத்தி பேசுறது அப்படி எடுத்துக்கலாமே அதோட சம்பந்தப்பட்டது ஒண்ணுமே இல்லைங்கிறது சொல்லிட்டு சம்பந்த சாமானியத்தை அர்த்தம் பண்ணி சம்பந்த சாமானியம் சாமானிய அம்சம் மத்ததெல்லாம் பிரம்மத்தை பத்தி சொல்றது முக்கிய அம்சம் பிரதானம் சொல்லப்படுற கொஞ்ச நேரத்துல பிரதான பரிகிரகம்ங்கிற முக்கிய அம்சத்தை எடுத்துண்டு அதை ஒட்டிய பல விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கணும் இப்ப வந்து சகுண பிரம்ம விஷயத்தை எடுத்துட்டு இப்ப பேசுறதுனா இங்க நிர்குண பிரம்மன் விஷயம் அதுவும் நிர்குணம் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போற ஆத்மா சிரம சொல்லப்படுற நிர்குண பிரம்மன் ஆத்மா விஷயத்தை பத்தி பேச சகுண பிரம்ம விஷயத்துல வேணா அப்படி சொல்லலாம் அசாத்தோ பிரம்ம ஜிசா சொல்ற பொழுது சகுண பிரம்மனுடைய ஜிக்யாசான்னு சொன்னா நியாயம் ஆச்சாரியர் நிர்குண பிரம்மன் இங்க புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஆஹ் சகுண பிரம்மன் சொன்னா சகுண பிரம்மனை பத்தி சொல்லி அவர் மேகசியம் பீதகுஷேவாசம் விசேவதாகம் எல்லாம் சொல்லி அவரை வந்து நீ என்ன பண்ணணும்னா மனசுல தியானம் பண்ணணும் அவரோட ரூபத்தை இது பண்ணணும் வாக்காள கரும்பா பாராயணம் பண்ணணும் விஷ்ணு சாசனும் நீ வந்து புஷ்பம் தொடசி எடுத்து அவருடைய பாதத்துல புஷ்பத்தை போடணும் அப்படின்னு சொல்லி சம்பந்தமா அதெல்லாம் சொல்லலாம் முதல்ல ஈஸ்வர விசாரகா ஈஸ்வர பூஜா விசாரகா எல்லாம் சொல்லலாம் ஈஸ்வரனாவது ஈஸ்வர பூஜையாவது இருக்கிறதே ஒரே பொருள் தீவனும் கிடையாது ஜெகத்தும் கிடையாது ஈஸ்வரனும் கிடையாது புரியுறதா உங்களுக்கு இந்த கான்டெக்ட் இதை புரிஞ்சுக்கிட்டா போறோம் சங்கராச்சாரிய நிர்குண பிரம்மன் சொல்றதுனாலதான் சேஷ ஷஷ்டி சொல்லப்படாதுங்கிறார் கர்மணி ஷஷ்டி இருக்கு டேரக்டா கர்மணி ஷஷ்டி ஓவர் சம்பந்தமே கிடையாது அதுல கர்மனி ஷஷ்டின்னு சொல்லிட்டா சம்பந்தம் கிடையாது ஷஷ்டி விபக்தியை டைரக்டா கர்மா கர்மா விபக்தி ரெண்டா திவியா விபக்தியை அது ஸ்லோக மந்திர விக்கிர வாக்கியத்துல சொல்ற போது பிரம்மணஹான் வித்யாசான்னு சொல்றோம் அந்த விக்கிரக வாக்கியம் சொன்னாலும் கூட அது கர்மா அர்த்தம் தான் கொடுக்குறது அர்த்தம் தான் விக்கிரக வாக்கியத்துல வந்து ஷஷ்டி அர்த்தம் இருந்தாலும் கூட நம்ம நல்லா சனுசாரமா அதை யூஸ் பண்றோம் யத்துல வந்து அது வந்து சம்பந்தமா இருந்தாலும் கூட அப்புறத்தையும் வந்து என்ன பண்றதுன்னு கேட்டா அது தித்தியா விபக்தி அர்த்தத்தை தான் கொடுக்கும் சம்பந்த அர்த்தம் வரவே வராது அப்படிங்கற அதனால சேஷசஷ்டி பரிகிரகே அப்பி இது பூர்வபட்சி சேஷசஷ்டின்னு எடுத்துட்டா கூட ஜிஜாசா விஷேஷதி அப்போடனே இப்ப நம்ம ஒடனே சித்தாந்தம் கர்மிய சுவரோம் கர்ம கல்பய பிரயசு அது பரோட்சமா அதாவது சம்பந்தத்தை சொல்லி அதுல வந்து அதுல வந்து பரோட்சமா ஒரு இதை சொல்ற அர்த்தம் கேக்குது பிரத்யக்ஷமா டைரக்டா கிடைக்கிற இந்த மீனிங் கர்மானு கூட்டம் இதெல்லாம் கிராமர் பாயிண்ட் முழுக்க சம்பந்தம்னு சொல்லி அதுல ஏதோ ஒரு அர்த்தம் அப்படி சொன்னவங்கன்னா அதுக்கு பலம் இல்லை சங்கராச்சாரிய என்ன சொல்ல விரும்புறாருன்னா அதுக்கு பலம் இல்ல சம்பந்தத்தை சாமான்யமா சொல்லி அதுல பிரம்மன் விசாரம்னு சொல்லிட்டோமானா அது என்னைக்கு வேணாலும் இப்ப சொல்லுறாங்க நினைக்கிறேன் ஏற்கனவே நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான் இப்படி எல்லாம் நம்ம அர்த்தம் பண்ணோம்னா இன்னும் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் ஒன்றுடும் தப்பா புரிஞ்சுக்காம இருக்கணும் இப்படி அர்த்தம் சொன்னாதான் தப்பா புரிஞ்சுக்க முடியாது பலப்படுத்துற அவன் என்ன சொல்றான் அது எப்படி சொன்ன நீ சொல்றது வந்து சா இந்த வெண்டைக்காய் மாதிரி இருக்க அது சரியா புரியாது கடைசியில என்னவாத இன்னொருத்த வந்து அது படிக்கிற போது அவன் வியாக்கரணத்தை நன்னா படிச்சு வச்சிருக்கான் சம்பிரதாயத்துல இதெல்லாம் பலமா இல்லையனு வச்சுக்கோ அவனுக்கு அர்த்தம் தப்பா போடு விப்ரதி பத்தி வந்துடுவ கொஞ்ச நேரத்தில் சொல்றேன் விப்ரதி பத்தே சொல்லப்படுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஆத்மாவை பத்தி ஒருத்தனும் ஒரு ஒரு விதமா சொல்லியிருக்கான் சொல்ல ஈஸ்வரன் சொல்லு ஈஸ்வரனுக்கு அடிமைன்னு சொல்லிருக்கான் இந்த பிரம்மனு அப்படின்னு தான் சொல்றாரு சங்கராச்சர் கொஞ்ச நேரத்தில் சொல்லப்படுற இப்படிதான் தப்பு தப்பா ஈஸ்வரனுக்கு இவெல்லாம் அடிமைன்னு சொல்றதே தப்புங்கிற சங்கராச்சாரியன் அது ஒத்துக்க முடியாது இவனே ஈஸ்வரனுக்கு என்ன அடிமை கிடக்கு அப்படின்லாம் சொல்றாரு பரோக்ஷம் கர்மத்துவம் பரோக்ஷம் கர்மத்துவம் ஆர்த்திகம் ஜெகன்யம் வா அதாவது அதை சொல்லி அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கர்மத்துவம் சொல்லணும் இதுனா நேரடியா கர்மத்துவம் சொல்லிட்டோமான ஒம்பே இல்லை அதுல வந்து கர்மத்துவமும் இருக்குங்க ஆஹ் கர்மத்துவம்தான் இருக்கு கர்மத்துவமும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து லூசர்க் இல்லையா அப்ப கர்மத்துவம் தான் அப்படிங்கறதுக்கும் அதில் இருக்கிறதுங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்ப வேறோம் இன்னொன்னு சேர்ந்து இருக்கு அர்த்தமாஷ்டி பரிகிரகே ஏவம் பிரத்யம் பிரம்மணஹா பிரம்மணஹா கர்மத்துவம் பிரத்யம் உத்ஸிருஜ அப்படி படிக்கணும் பிரத்யமா இருக்கக்கூடிய கர்மத்து விட்டது சாமானிய பரோக் கல்பயதா பரோட்சம் சொன்னா இன்னொரு அர்த்தம் இந்த உண்மை தொகை போடுறோம் இல்லையா அதுவும் அதுவும் கர்மத்துவமும் இருக்கிறது அப்படிங்கறது கல்பயதா பிரயாசா வியர்த்தக சாத் அப்படி அர்த்தம் ஒன்னுமானா நம்முடைய நம்ம பிரயாசம் இருக்கு பாரு சிரமப்பட்டு பண்றோம் பாரு விசாரம் வீணா போய்ட்டு பிரயாசா வியர்த்தகா நம்முடைய சிரமம்னா இப்படி அர்த்தம் பண்றதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்து இருக்கோம் வேண்டிய வாழ்நாள் முழுக்கா பக்தியோட எத்தனையோ காரியங்கள் எல்லாம் போயிடும் இது வந்து சித்தாந்தி எது ஞாபகம் சித்தாந்தி பூர்வக்ஷி உடனே உடனே பேசுறாங்க ஏவம் அப்படி பிரத்யம் பிரம்மண கர்மத்துவம் சாமான்யத்வார பரோட்சம் கர்மத்துவம் கற்பியத்தோ வியர்தா பிரயாசி பழையுடைய பூர்வ பட்சி சொல்றாங்க வீண் கிடையாது பிரம்ம ஆசிரித்திரி அனர்த்தத் பிரம்ம ஆசிரித்தேஷ விசார பிரதிஜா அது மாதிரி அதனால அனர்த்தம் இல்லை அதாவது பிரம்மனை மாத்திரமா பேசுறது பிரம்ம ஆசிரித்த பிரம்மத்தை சார்ந்திருக்கிற ஆசிரித்தேரம் பிரம்மத்தை பத்தி நம்ம விசாரம் பண்ணுவோமா இனிமே அவருக்கு கைந்தரியம் பண்றது எப்படின்னு விசாரம் பண்ணுவோம் அதுதான் அவனுடைய சித்தாந்தம் விசிஷ்டாத்வை அவருடைய சித்தாந்தமே அதான் நீ அதை ஞாபகம் தான் புரியும் அதனால என்ன சொல்றாருன்னா அசேஷ விசார அனர்த்தத்வா பிரதிஜை இருக்கிறதுனால அனர்த்தம் இல்லை தமிழ் என்ன போட்டுருக்கப்பாக்க உங்க புக்கல எப்படி இருக்கு அனர்த்தத்வா இருக்கா ஏதாவது பிரதிஜா பிரதிஜா அனர்த்தத்வா அப்படிதான் சொல்றேன்வாத் படிச்சா தகராமார்த்தேன் பிரதிஜான அர்த்தத்வாத்து தானே பரவாயில்ல அதான் பிரதிஜான அர்த்தத்வா அப்படிதான் படிக்கணும் அப்போ விசார பிரதிஜா பிரதிஜானார்த்தத்வாத் இந்த ஞானார்த்தமானது ஞான பிரயோஜனம் எப்படி கர்மணி சம்பந்த உடையது மற்றதெல்லாம் காரகத்துக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கு இது சம்பந்தத்தை உடையதா இருக்கு ஆக என்னால வேஸ்ட் கிடையாதப்பா பிரம்ம பிரம்மத்தை சார்ந்திருக்க கூடிய மற்ற எல்லா விசாரங்களையும் கூடிய ஞானத்தை உடையதாக ஞானத்தை பிரயோஜனமாக கொண்டிருப்பதால் இது வீணல்ல அப்படிங்கிறான் பூர்வபட்சி இது சேத் நம்ம என்ன சொல்லணும் கிடையாது பிரதான பரிகிரகே தபேஷிதானாம் அர்த்தாட்சிப்துவா பிரதானத்தை எடுத்துட்டோமான்னா பிரதானத்தை எடுத்துட்டாலே அதெல்லாம் வந்துடும் சங்கராச்சாரிய பிரம்மத்துக்கு சம்பந்தம் உள்ளதால நீ சொல்ற மாதிரி சம்பந்தம் தோஷங்கள்லாம் வரும் நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டேன்னா நேர தர்மத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு சம்பந்தப்பட்டதுலாம் வந்துடும் சங்கராச்சாரியோட ஒரே நோக்கம் ஞாபகம் வச்சிடும் நீங்க என்னன்னா பிரம்மனை தவிர அத்வைத பிரம்மன் இல்லையா அதுக்காக அவர் வந்து சம்பந்தத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறார் அப்ப என்ன சொல்றா அப்படி அவருக்கா இது வார்த்தை சொல்றாரு பிரதானத்தை எடுத்துக்கிட்டாலே வந்து ராஜா வராருனா பரிவாரம் வருதுன்னு சொல்லவா வேணும் பரிவாரம் சேர்ந்தாப்பா வருது ராஜா வராருன்னு சொன்னாலே ராஜாவோட பரிவாரமும் சேர்ந்துதான் வரப்போகுது ராஜா மாத்திரம் வரப்போறது ராசா ராஜாசும் கச்சதி இத்தியுக்தே சபரிவாரோ ராஜா ராஜா கச்சதி அல்ல ராஜா போறாருன்னு சொல்ற போதே அது அர்த்தம் வந்து அதனால பிரம்மனை விசாரம் பண்றோங்கிற போதே அதுக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் அதுல வந்துடும் ஆயினா நேர பிரம்மனை விசாரம் பண்றோம் சொல்லு சம்பந்தப்பட்டது இருக்குமானால் அவனுக்கா அவனுக்காக சொல்றது சங்கராச்சாரிய சம்பந்தத்தை ஒத்துழைத்தான்னு அர்த்தம் இல்லை அதனால பிரதானத்தை எடுத்துக்கணுமே தவிர அப்பிரதானமா எடுத்துக்கிட்டாரு சம்பந்தத்துல சொல்லி ஒன்னு கர்மத்துவம் சொன்னா அந்த கர்மத்துவம் அப்பிரதானம் ஆயிடும் நேர கர்மத்துவம் சொன்னோம்னா கர்மத்துவம் பிரதானம் அல்ல கர்மத்துவம் வந்து பிரதானமா இருக்கிறது பிரதான பரிகிரகேதம் என்ன பிரதான அபேட்சிதான் தப்தத்துக்கு பிரதான அபேட்சிதானாம் அர்த்தி அதுலேயே அந்த பிரயோஜன்க்கு அர்த்தம் பிரதானமாயுள்ளதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கு தேவைப்படுவதெல்லாம் தானாகவே இழிக்கப்பட்டு விடுவதால் அர்த்தாட்சி அதுக்குள்ள அந்த அர்த்தம் எல்லாம் வந்து விடுறதுன்னு அர்த்தம் தானாமே அது வந்து பரவாயில்லை அதனால அபேட்சி அர்த்த ஆட்சி அர்த்தாட்சி அந்த அர்த்தம் அதுக்குள்ளேயே வந்து விடுறதுன்னு அர்த்தம் அர்த்தாட்சி அர்த்தம் ஆசம்தா கஷிபதி இல்ல ஆக்ஷேபம் அர்த்தம் இல்லை அர்த்தாட்சி அதனால வந்து அந்த அர்த்தமும் தானாவே வந்து விடுறதப்பா பிரதானத்தை எடுத்துட்டா சம்பந்தத்தை சொல்லவே சொன்னாரு பிரம்மஹ ஆப்தும் இஷ்டம் பிரம்ம்தான் ஞானத்தினாலே அடையப்பட வேண்டியதாக இருக்கு ஆகையினால அதுதான் பிரதானம் ஆக இங்க பிரதானம் என்னது பிரம்ம பிரம்மந்தான் இங்க பிரதானம் பிரம்மத்துக்கு சம்பந்தப்பட்டதா இங்க பிரதானம் பிரதானம் இல்லை அப்ப பிரம்மன் பிரதானம்னு சொன்னா கர்ம கர்ம கர்மத்துவம் எடுத்துக்கிறதா சம்பந்தம் எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்டா சம்பந்தம் தேவையில்லை சம்பந்தம் வேணும்னா சம்பந்தத்தை வேணாம் இதுக்கப்புறம் சொல்லு சம்பந்தத்தை சொல்லி அதுக்குள்ள கர்மத்துவத்தை சொல்றதுக்கு பதிலா கர்மத்துவத்தை சொல்லி அதுக்கப்புறம் வேணாம் சம்பந்தத்தை சொல்லு தப்பு இல்லை நான் ஒரு நிமிஷத்துல உடைக்க போறேன் அது சொல்லு ஆகையினால எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பார் என்ன புத்தி வரு அதுக்கு இருக்கு தர்க்கத்தோட மகிமை என்னன்னு கேட்டா இதுதான் வியாக்கரணத்தை தர்க்கபூர்வமா சொல்லிட்டு இருக்காரு வியாக்கரணத்தை சொல்றதுக்கு அதனாலதான் வந்து ஒரு ஒரு ஒரு சாஸ்திரத்தை சேர்ந்தே இருக்கு ஆசிரியமா இருக்கு அதனால பிரதான பரிகிரிதான் அதை சார்ந்துள்ளி அர்த்தம் அந்த அர்த்தம் எல்லாம் அதிலேயே வந்துடுறது அதோட பிரயோஜனமோ அதனுடைய விஷயங்களோ எல்லாம் அதுக்குள்ள சேர்ந்துடுறது ஆப்தும் பிரம்மஹி ஞானேன ஆப்தும் இஷ்டதமத்துவ பிரதானம் பிரம்மன் ஞானத்தினால் அடைவதற்கு தன்மை உடையதா இங்கே இஷ்டி பிரதானம் ஆப்தும் இஷ்டமி பிரதானம் அடைவதற்கு உடைய தன்மை உடையதாகிய பிரம்மன்றோ இங்கு பிரதானமாக இருக்கிறது தஸ்மின் பிரதானே ஜிஜ்ஞாசா கர்மணி பரி ஜிசித்தை வினா பிரிசித்தம் நபதி தான் அர்த்தி சூத்திரை தவியான அதாவது அந்த ஜிஜாசாவுக்கு கர்மமாயிருக்கிற பிரதானமான பிரம்மத்தை எடுத்துக்கொண்டோமானா எதை விரும்புபவர்களால் எதை விரும்புகின்றவர்களால் அது இல்லாமல் பிரம்மமானது விசாரிக்கப்பட மாட்டாதோ அந்த அர்த்தங்கள் எல்லாம் அதிலேயே சேர்ந்து விடுகின்றன என்பதால் அதுக்கு தனியாக சூத்திரம் செய்யப்பட வேண்டியது இல்லை இது ஒரு டாக்கம் நான் வந்து விசாரம் பண்ண ஆசைப்படுறேன் விசாரம் பண்றதுக்கு எனக்கு என்ன விஷயம் இருக்கு பிரம்மன் தான் விஷயம் இருக்கு அப்ப பிரம்மன் விஷயமா இருக்கிற போது நான் அதுக்குரியதெல்லாம் நான் விசாரம் பண்ணுவேன்னு மாட்டேன் நானே பண்ண போறேன் அப்படி இருக்கிற போது அதுக்குன்னு தனியா ஒரு தடவை பிரம்ம விசாரகா கர்த்தவியா அதுக்கப்புறம் வந்து பிரம்மனை சம்பந்தப்பட்ட இன்னும் சிலதெல்லாம் சொல்லி அந்த விசாரமும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது அதை சொல்ற போதே அதெல்லாம் அடங்கியாச்சு அதனால அசாதோ பிரம்ம ஜிக்யாசான் சொன்னதுக்கு பிறகு அதாதோ பிரம்ம பூஜா ஜிக்யாசா அப்படின்லாம் சொல்ல வேண்டியது அதாதோ பிரம்ம ஜிக்யாசா பிரம்மனை விசாரம் சொன்னதுக்கு பிறகு இனி பிரம்ம பூஜையை பத்தின விசாரணம் தர்ம ஜிக்யாசா மாதிரி பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் தனி ஏதாவது தனி சூத்திரம் பண்ண வேண்டி வந்துடும் அப்படி அர்த்தம் தனி இது அப்புறம் அப்படி போட்டோம்னா தனி சூத்திரம் பண்ணணும் சம்பந்த சக்தியை எடுத்துட்டோம் பண்ண வேண்டி வரும் அப்படி இன்னொரு குறைக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது எவ்வளவு தூரத்துக்கு குறைக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது ஆயினா அது தனியா பண்ண வரும் இந்த கர்மனை சஷ்டி எடுத்துக்கிட்டோம் ஆனா அதுலயே எல்லாம் அறிவினால் அடைவதற்கு மிகவும் விரும்பப்படும் தன்மை உள்ளதால் பிரம்மம் அல்லவா பிரதானம் அந்த பிரதானமாய் உள்ளதை அறிய விரும்புவதற்கு விஷயமாக எடுத்துக்கொண்டு விட்டால் எடைகளை அறிய விரும்பாமல் பிரம்மம் அறிய விரும்பப்பட்டதாக ஆகாதோ எைகளை அறிய விரும்பாமல் பிரம்மம் அறிய விரும்பப்பட்டதாக ஆகாதோ அவைகளும் தானாகவே இழுக்கப்பட்டு விடுகின்றன என்பதனால் அவைகளை தனியாக சூத்திரம் இயற்ற வேண்டியது இல்லை எய்கி ஜிசிதைஹி வினா நான் வந்து எய்கிங்கிறது ஆளா சொல்லிட்டேன் எந்த விஷயங்களை எந்த விசாரங்களை நாம் பண்ண வேண்டியது ஜிஜாசித்தை நபத்து தானி அர்த்த அர்த்த ஆக்ஷிப்தான் நன்றா அதுவும் இழுக்கப்பட்டதாகவே ஆகிவிடுகின்றன என்பதால் சூத்திரை தவ்யானி தனியா அதுக்கு சூத்திரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இந்த அண்மயத்தை சொல்றேன் கேட்டுப்போம் ிாசாக்கணி பரித்தே சதிஞாசை வினாஜிஜா ஆிப் நூற்றி வினா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பிரம்மத்தை ஒட்டி வேண்டியதாக இருக்குமோ அதெல்லாம் விசாரிக்கப்படல பிரம்மம் விசாரிக்கப்பட்டதாக ஆகாது என்பதனால் ஆகாது என்பதனால் கர்மார்த்தத்தை எடுத்துக்கொண்டு விட்டோமானா பிரம்ம விசாரமும் அதுவும் ஒன்றாகிவிடும் இது ஒரு பேச்சுக்கு தான் அதாவது அந்த பூர்வக்ஷிக்கு வந்து கர்மணி சஷ்டிங்கிறது இல்லேன்னு சொல்லி இது சேஷ சஷ்டி சொல்றதுக்காக இதை சொல்றாரு தவிர கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் விட்டுட இதெல்லாம் அவங்களை திருப்திப்படுத்துறது அவங்களை திருப்தி இருக்க என்ன அவரோட மனசுல இருக்கிறது என்னது நிர்குணம் அத்வைத்தம் ஆத்மஸ்வரூபம் பிரம்ம சங்கராச்சாரிய மனசுல அது உட்கார்ந்து இருக்கு கேக்கிறவெல்லாம் வந்து ஜெகத் சத்தியவாதிகள் அவர்தான் பூர்வபட்சியா இருக்கான் ஒன்னும் நிரீஸ்வரனா இருப்பான் வைதிகனா இருப்பான் நிரீஸ்வர வைதிகன் யாருமே இவங்களா இருப்பாங்களே தவிர குரூப்பேது விசிஷ்டா துவைதிகள் மத்த எல்லாருமே துவைத்தி குரூப் எல்லாமே மனசுல வச்சுன்னு பேசுறாரு ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா சம்பந்த சஷ்டி சொன்னாதான் அவங்க வியாக்கியானம் சரி வரும் நம்ம என்ன சொல்லணும் கர்ம சஷ்டியை சொல்லிட்டு மத்ததெல்லாம் சொல்லி சம்பந்தகாயே அசங்கான்னு சொல்லி இருக்கு அசங்கோஷ்யம் புருஷகான்னு சொல்லியிருக்கு அசங்கனான பிரம்மனுக்கு எங்கப்பா சம்பந்தம் வரப்போறது நிர்குணமான வஸ்துவுக்கு எங்க குணம் ஏற்பட போறது அப்படின்னு எல்லாம் சொல்லி தெளிவா சொல்லிடப்படும் அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஏத்தாப்ல உட்கார்ந்து ஆளுக்கு வந்து அத்வைதமே புரியாத ஆள்னு வச்சுக்கணும் அத்வைதத்தை சங்கராச்சாரியோட மனசுல இருக்கிற அத்வைத பிரம்மாத்ம ஞானம் பூர்வபக்ஷி யாருக்கும் கிடையாது அதனாலதான் பூர்வபட்சி எல்லாம் அதை ஒத்துக்க மாட்டேங்க ஆக பூர்வ பக்ஷிக்கு வந்து பதில் சொல்லணும்னா அதுக்கு நியாயமா சொல்லணும் யுக்தியுக்தமா சொல்லணும் நம்ம கருத்தை மறுக்க முடியாம இருக்கிறதாக சொல்லி வைக்கணும் அதுக்கெல்லாம் இதெல்லாம் சப்போ இருக்கு நமக்கும் நம்ம கொள்கையில உறுதி இருக்கணும் பிற கொள்கை சரியில்லைங்கிறத பத்தி அவனுக்கு புரியவும் வைக்கணும் அப்பத்தான் இந்த கொள்கை நிற்கும் இல்லாட்டி சும்மா சொல்லிக்கலாமே தவிர இல்லாட்டி நிக்காது அப்புறம் அடுத்தது இன்னொரு வேலை இருக்கு உன் கொள்கை தப்புன்னு சொல்றது இதுதான் கரெக்டுன்னு சொல்றது ஒண்ணு அந்த கரெக்டுன்னு சொல்றதுக்கு யுக்திய சொல்றது ஒண்ணு அப்புறம் வந்து அவிரோத எல்லாம் என்னன்னா முதல்ல நம்மளத சரியா நிர்ணயம் பண்ணிட்டு உன்னோடதுல என்னெல்லாம் தப்பு இருக்குன்னு வரிசையா அடிக்கடிக்க சொல்றது இத்தனையும் பண்ணாதான் பிரம்மசூத்திரம் கம்பீரமா அந்த படிச்சது நிற்கும் நினைக்கிறேன் அதெல்லாம் பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்கு சொல்றது சரி அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றே ஜிஜாசை கர்மணி பரித்து ஜிஜாசித வினா ஜிஜாசித்தவியத வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா பிரம்ம விசாரம் பண்ற போதே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த விசாரம் எல்லாம் நடந்துடும்பார் அதுக்குன்னு ஸ்பெஷலா சம்பந்தம் சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது என்ன திருஷ்டாந்தம்னு எதா ராஜா அசோ கட்சதி எதா எப்படி அசௌ ராஜா கச்சதேன்னு சொல்லும் பொழுது சபரிவாரஸ் ராஜ்நா கமனமுக்தவது राजा கூட யாரெல்லாம் எல்லாரும் போகிறார்கள் சொல்லப்பட்டது ஆயிடுறது தத்வத் ஆனா ஒண்ணு சாமிச்சுக்கோ நீ நானும் எத்தனை நேரம் ஆர்கியூ பண்ணாலும் சரி ஸ்ருதி வாக்கியம் தான் நமக்கு முக்கியம் பா அதனால நீ இவ்வளவு நம்மள ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் நீயும் நானும் பேசிட்டு இருக்கோம் ஸ்ருத்தி நமக்கு அனுகூலமா பேசுறதுக்கா ஸ்ரு அனுகமாச்சு அனுபாச்சும் நோட் இருக்கு ஏகாத் ஒரே அர்த்தம் தான் என்ன சொல்ற திஞ்ஞாசஸ் அப்படிதான் சொல்ற தத் விஜானா ச குருமே வாதிகட்சேத்து ஆக இந்த தத் சப்தம் எல்லாம் கர்மனி ஷஷ்டி ஷஷ்டி இல்ல நேர கர்மா வச்சுட்டு எல்லாம் நேரடியாவே கர்மா இருக்கு நம்ம வந்து விக்கிரக வாக்கியம் பண்றதுனால அப்படி சொல்ல வேண்டியிருக்கு ஸ்ருதியில நேரடியா இருக்கு தத் பிரம்மேதி அப்படின்னு சொல்றிருக்கு தத் விஜிசுவ ஸ்ருதி சொல்லியிருக்கு ஆஹ் என்ன இன்னொரு இடத்துல இருக்க விஜிஜ்யாசி தவியஹா சாந்தோக்கிய ஸ்ருதி இருக்கு அதுல விஜிஜ்நாசி தவியகான இருக்கு விஜயான குருமேவா மிக செய்து இருக்கு எல்லாம் நமக்கு சப்போர்ட் இருக்குப்பா ஸ்ருதி ஸ்ருதிக்கு மேலயா இனிமே ஒன்னும் கிடையாது நீ வாய திறக்க முடியாதுங்கிறதுக்காக சொல்ற ஸ்ருதி அனுகமாச்ச ஸ்ருதி அனுகமம் ஏதோட ஸ்ருதியும் சூத்திரத்தோடு நன்றாக இணைந்து காணப்படுவதால் எனவே கர்மணி சஷ்டி அனுகமாச்ச எங்க இருக்கு எந்த ஸ்ருதியை சொல்றேன் நீங்க சங்கராச்சரன் ஜன்மாத்திரம்மாதி அப்படின் இருக்கு ஆகனால என்ன எதோவா இமானி பூதானி ஜாயந்தே புல் ஸ்டாப் போட்டுட்டார் நம்மள மாதிரி நீடமா எல்லாம் சொல்லல நம்மதான் விளக்கத்துக்கு சொல்ல வேண்டிய அப்படின்னு சொன்னாலே புரிய மாட்டேங்குதுமானி பூதானி ஜாயந்தே அடுத்த அடுத்த சூத்திரத்துக்கு சங்கதி இப்பவே சொல்லிட்டார் அடுத்த karmatvam ஜன்மே சூத்தம் அன்ல எதோ வா இமாத்து ஆரத்தயிஞ்ஸ்வ karta கமத்தம் தீயஜன்கத்தீங்க கிரிய பிரிஜாசா கர்மத்துவம் கர்மத்துவம் தரிசயி பிரத்யமே தரிசயம் நேர கர்மத்துவத்தை போது எனது சம்பந்த சஷ்டி எல்லாம் சொல்றேன் கிராமர் பாயிண்ட் ஞாபகம் அப்ப இதுல வந்து என்ன தெரியாது சம்பந்த சஷ்டி எடுத்துக்கவே விடாம அதனால என்ன சொல்லிட்டாரு தச்ச கர்மணி ஷஷ்டி பரிக்கிரே சூத்திரேன அனுக்தம் பதின அதை கர்ம சஷ்டியில எடுத்துட்டோம்னா சூத்திரேன அனுகதம் சூத்திரேனா கிம் அனுகதம் போகுது ஸ்ருத்தி அனுகத சூத்ரம் ஸ்ருதி சூத்திரம் அப்ப இது தர்க்கத்தை கிராம வியாக்கரணத்தை அனுசரிச்சிருக்கிற சூத்திரம் இல்ல இது வந்து தர்க்கத்தை அனுசரிச்சிருக்கிற சூத்திரம் இல்ல கிராமரோ இதுல தர்க்கம் எல்லாம் இல்ல ஸ்ருதி சம்மத தர்க்கா ஸ்ருதி சம்மத ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம் பண்ணணும் அந்த வியாக்கரணத்தை யூஸ் பண்ணணும் அனுகத்தம்மாமணி க சரி நான் அடுத்தது படிச்சிபிள் தான் ज्ञातमिच्छा जिज्ञासा नज्ञातमिच्छा जिज्ञासा अवगतिपर्यन्तं ज्ञानं अवगतिपर्यन्तं ज्ञानं संवाच्यायाह इच्छायाः मर्चलाहं चलहः कर्मा फलविषयत्वादिच्छायाः ज्ञानेन हि प्रमाणेन अवगन्तु इच्छं ब्रह्म ब्रह्म अवगतिर्हि पुरुषार्थः भा, था था भा, कस्मा अथा அச்சியச் அதுமிாசாவலிஞாசி விக்கி சம்பந்தம் எடுத்துக்காது டைரெக்டா கர்மத்துவம் எடுத்துக்கணும் சொல்லி கர்மணி சஷ்டி சேஷ சஷ்டி இல்லேங்கறத நிரூபணம் பண்ணியாச்சு அது அதுக்கு என்ன கிராமர்லயே வியாக்கரண திருஷ்டியாவே சொல்லி வியாக்கரண திருஷ்டியிலேயே என்ன தோஷம் வருங்கறத காட்டி ஸ்ருதியோட அனுகிரகம் வேற நமக்கு இருக்குன்னு காமிச்சு கர்மணி சஷ்டின்னு சொல்லி இந்த அர்த்தத்தெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சு இப்ப ஜித்யாசா பதத்துக்கு அர்த்தம் சொல்றாரு அறிவதற்கு விருப்பம் என்பது பொருள் ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா அது என்னன்னா இச்சா ஜிக்னாசா இப்ப என்ன இச்சாய கர்ம ஞானம் அடுத்து இச்சாயாக கர்ம ஜானம் இச்சாயசயத்துவா எனக்கு என்ன வேணும் மோஷமான மோக்ஷமான வேண்டி இருக்குன்னா நம்ம பார்த்திருக்கோம் अहंकार आदि अहंकारादी कल स्वस्वोधे मोक् जिज्ञास मुण अहंकार अज्ञान पट्टन उम्मी वा விடுபட விரும்புவதற்கு பெயர் முனு விவேக சுடாமிஜுவாலிட்டி அகங்காரத்துல இருந்து தேக பரியந்தம் அஜானத்தினால கற்பிக்கப்பட்டிருக்கிற பந்தங்கள் நான் குட்டையா இருக்கேன் நான் நெட்டையா இருக்கேன் நான் சிகப்பா இருக்கேன் நான் கருப்பா இருக்கேன் எனக்கு வயசாகி போயிடுத்து அப்புறம் வந்து வரிசையா எல்லாமே சொல்றேன் எனக்கு பசி இருக்கு தாகம் இருக்கு எனக்கு புரிஞ்சு இருக்கு புரிஞ்சும் புரியாம இருக்குல்லாம சொல்றேன் அகங்காராதி தேகாந்தான் அகங்காரம் முதல் தேக பயந்தம் அஜான கல்பித்தான் பந்தான் அஜானத்தினால கற்பிக்கப்பட்ட பந்தங்களையெல்லாம் எப்படி நீக்கிறதுனா ஸ்வஸ்வரூப அவபோதேன தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நன்கு புரிந்து கொள்வதால் மோக்துமிச்சா மோக்துமிச்சான தூக்கி போடுறது இந்த பந்தத்தை எல்லாம் விடுறது கோத்தும் இச்சா விரும்புவது அதை விடுவதற்கு விரும்புகின்ற விருப்பத்துக்கு பேர் முமுட்சுதான்னு விவேக சூடாவணியில முமுக்ஷூத்தத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கு ஆக்சுவலா முமுக்ஷுத்வத்துக்கு இவ்வளவு அழகான லட்சணம் எந்த ஸ்லோ எந்த சாஸ்திரத்திலேயும் இல்லை ஆஹ் முமுட்சுத்தம்னா மோட்சம் அடையிறதுக்கு விருப்பம் மோட்சம் அடையறதுக்கு ஒரு ஒருத்தனும் ரேக்கி பண்ணிட்டு இருக்கான் மோட்சத்துக்காக அப்ப மோட்சம் வந்து என்னன்னா அதுவே பந்தமாக அப்ப அது பண்ணா அதுல நமக்கு அபிமானம் ஏற்பட்டு இன்னும் அபிமானம் கூடுறதே தவிர அபிமானம் எங்க போறது என்ன தேவைப்பட அது அபிமானம் கூடு இல்ல அகங்காரங்க எங்க போறது தனித்தன்மை எங்க அழியறது அழியிறது என்ன சொல்றாருன்னா இச்சாய கர்ம சன் அவகதி பரியந்தம் ஞானம் ஒரு வார்த்தை அவகதி பர்யந்தம் ஞானம் நம்ம புரியற வரைக்கும் ஆனா என்ன புரிஞ்சதுக்கு பிறகு என்ன சொல்றான்னா ஒரு ஸ்லோகம் சொல்றது ஞானம்ங்கிற அமிர்தத்தினால திருப்தி அடைஞ்சவனுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை இனிமே ஒண்ணும் இல்லை இன்னும் இன்னும் சாஸ்திரம் படிக்கணும் என்ன கூட வராது ஒரு ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் அப்புறம் ஏன் படிச்சுட்டு அது வேற விஷயம் அப்புறம் வந்து அது வந்து திருப்தி ஆகிடுது இனிமே ஒன்றும் செய்யுது அதாவது பண்ணணும்னு நினைச்சான் மோக்ஷத்துக்காக அவன் புரிஞ்சுக்கலே விட்ட ஞானாமி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்திச்சேவி ரொம்ப அழகான ஞானங்கிற அமிர்தத்தினால திருப்தி அடைஞ்சவனுக்கு கர்த்தவியம் கிஞ்சித்து நைவஸ்தி அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை இன்னும் ஏதோ பண்ணணும்னு நினைச்சான்னா அஸ்திச்சேத் சித்து கர்த்தவியம் அஸ்திச்சேத்வீத்த அப்படி இருக்கு இல்ல ஏதோ பண்ணனும் போல இருக்கு இன்னும் என்னமோ மோட்சத்துக்கு பண்ணனும் போல இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருந்து வச்சுக்கோ அவன் உண்மையை தெரிஞ்சுக்கிறேன் உண்மையை தெரிஞ்சுட்டவன் இனிமே நம்ம ஒன்னும் மோட்சத்துக்கா ஒண்ணும் பண்ண வேண்டியது அவனுக்கு பேர் தான் கிருத்த கிருத்தியம்னு பேர் கிருத்த கிருத்தியதா கிருத்தண கர்ம கிருத்துன்னு பேர் அவகதி பர்காவது கிடையாது உபதேஷ்டாவது உபதேச விஷயமாவது குருமே சர்வம் கலு இத சந்தேகமே இல்லை ஒரு சம்சம் ஒரு லவலேசம் ஒரு திரப்சம் ஒரு திரப்சம் ஒரு துடி கூட எனக்கு கிடையாது கிடையவே கிடையாது என்ன எந்த டிக்ஷனரி இருக்கோ இல்ல இனிமே ஏதாவது சாஸ்திரம் படிச்சாதான் மோஷம் கிடைக்குங்கிற எண்ணம் இருக்கு இல்ல இல்லை ஆனந்தமா இருக்கோ அதனால பிரம்மசூத்திரம் படிச்சுட்டு மோஷத்துக்காக படிக்கல உடம்பு இருக்கே அதுதான் படிச்சுட்டு முத்திக்காக நாங்கள் படிக்கவில்லை அதனால அவகத்தி பர்வியந்தம் ஞானம் கிட்ட இதுல இருந்து என்ன தெரியுது வந்த பூசுல சொல்லுவாங்க எல்லாம் புரிஞ்சு போச்சு அம்மா அப்புறம் கழிச்சு ஒரு நாலு கழிச்சு சாமி ஒரு சந்தேகம் பிரம்மன் தானா என்ன சொல்றது அப்ப என்ன அர்த்தம் சரியா புரியலன்னு அர்த்தம் ரெண்டு மாசம் முன்னாடி புரிஞ்சு போச்சுன்னு நினைச்சான் புரிஞ்சு போச்சுன்னு நினைச்சது சரியா புரியலன்னு இன்னைக்கு புரியுறது என்ன அவனுக்கு அன்னைக்கு புரிஞ்சு போச்சுன்னு அவனுக்கு அவன் தான் அவன் தான் அவனோட மனசுக்கு பிரத்யா அவனுக்குதான் தெரியும் நமக்கு என்ன ஓஹோ அவன் ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட்ல கண்டுபிடிச்சுள்ள ஆள் எப்படின்னு தெரிஞ்சு போயிடும் நமக்கு ஆனாலும் பழைய சந்தேகம் வந்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவகத்தி பர்ந்தம் ஞானம் தான் என்ன அர்த்தம் விபரீத பாவனா நிவத்தி பர்ந்தம் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதனால அவகத்தி பர்யம் ஞானம் சன் வாட்சியாய இச்சா சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா இச்சாய கர்ம சன் வாட்சியாயாச்சியாயம் சத்துன் வாட்சியாய்யம் சன்னங்கிற அந்த பிரத்யம் சொல்லப்படுகிற ஆசக்கி இது என்னப்பா பிரத்யம் அது சன்னந்தம் என்ன சந்தோசும் அதோட அர்த்தம் என்ன இச்சாய கர்ம அந்த இச்சைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கர்ம என்னதுன்னு கேட்டா பல விஷயத்துவா இச்சாய எங்க இச்சை வரும் நான் அரியறத்துக்கு விரும்புறேன் எதுக்காக அறிய விரும்புறேன் அப்படின்னு தான் அது தெரிஞ்சுட்டா எனக்கு ஆனந்த மோட்சம் கிடைக்கும் ஆஹ் பலனுக்காக தான் இச்சை வந்து மோட்சத்துலதான் இச்சை அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியது என்னது அதனால ஞானத்துக்கு நான் வந்து விரும்புறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து ஜிஜாசாங்கிற வார்த்தை என்ன குடிக்கிறது அறிவதற்கு விருப்பம் அப்ப இங்க பலன் என்ன அறிவதற்கு விருப்பம்னா என்ன மோட்சம் இல்லை அறிவு அறிவுதான் இங்க பலன் நான் வந்து அறிவதற்கு விரும்புகிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் விருப்பம் எதுல இருக்கு அறிவுல இருக்கு அறிவு எதுனால கேட்டா அதுக்கப்புறம் மோட்சம் சொல்ல போறோம் ஆகினால விருப்பம் இருக்குன்னா அறிவு வந்து எனக்கு பலம் விருப்பத்துக்கு விஷயம் பலன்தான் எப்போ விருப்பத்துக்கு விஷயம் என்னது பலன்தான் அதனால இச்சாயக கர்மம் என்னது பல விஷயத்துவா பல விஷயம் கர்ம இர்ம என்னது அவகதி பர்யந்தம் ஞானம் எதுனால இச்சாயாக அந்த இச்சா சப்தத்துலதானே சன்னந்தம் போட்டா ஜிக்யாசான்னு மாறுறது ஆஹ் இச்சா சப்தத்துல சன்னந்தம் போட்டு அது ஜிக்னாசான்னு மாறுறதுனால சன் வாட்சியா இச்சாயாஹா கர்ம அவகதி பர்யந்தம் அப்படி சர்வாச்சியாய இச்சாய கர்ம அவகதி பர்யந்தம் ஞானம் என்ன அதுக்கு என்ன ஹேத்துனா இச்சாயாக பல விஷயத்துவா இச்சைக்குலந்தான் விஷயமாக இருப்பதால் சரி அப்புறம் என்னன்னா அதுக்கு மேலே சொல்லு ஞானேனகிப் பிரமாணேன அவகந்தும் இஷ்டம் பிரம்ம இஷ்டம் பிரம்ம நமக்கு இஷ்டமான அந்த பிரம்மமானது ஞானத்தினால் அன்றோ அறிந்து இருக்கிறது உணர்ந்து கொள்ளப்படுவதாக இருக்கிறது இஷ்டம் பிரம்மத்தினால் உபதேசிக்கப்பட்டிருக்கிற நமக்கு விருப்பமானது பிரம்மத்தை அறிய விரும்புறோம் அதுக்கு வந்து எதனால அறிய அறிய முடியும் பிரம்மத்தை என்ன ஞானத்தினாலதான் அறிஞ்சுக்க முடியும் அல்ல ஞானேன பிரமானேன அவகந்தும் அவகந்தும் பிரகந்தும் சயே பிரம்ம அவகதிரி புருஷார்த்தா பிரம்மத்தை தெரிந்து கொள்வதல்லவோ நமக்கு வாழ்க்கையில் குறிக்கோள் புருஷார்த்தா பிரம்ம ஜானம் என்றோ நமக்கு குறிக்கோள் ஏன் அப்படின்னு அது மாதிரி நம்முடைய புருஷார்த்தம் அது மாதிரி நிசேக சம்சாரீஜ அவித்யா அனர்த்த பிரம்ம ஜானத்தினால் நமது குறிக்கோள் அடையப்படுகிறது மட்டுமல்ல நம்முடைய துன்பங்கள் அடியோடு ஒழிந்து போகிறது நிஷேஷி அனர்த்த நிபர்கனா அனர்த்த நிபர்கனாதன அனர்த்த நிபர்கனாதன அழிக்கப்படுவதா நிபர்கனா போக்கடிப்பதாக தமிழகம் ி அவி முதலான கெடுதல்களை பாக்கி அந்நியில் போக்கடிப்பதால் அசேஷம் மிச்சம் அடியோடு நீக்கிறது தஸ்மின் திருஷ்டே பராவரே பித்தியத்தே ஹிருத கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சய க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே குருஷன் சொல்றது இந்த உண்மையை நன்கு உணர்ந்து கொண்டவுடன் உள்ளத்தில் உள்ள முடிச்சுக்கள் அழுந்து போகின்றன அருந்து போகின்றன ஹிருதயிரந்தி சர்வ சம்சையாக சித்தியந்தே எல்லா சந்தேகங்களும் அடியோடு நாசமாகின்றன நம்முடைய வினைகளை அழித்து ஒழிந்து போகிறது கீயந்தே ஜாஸ்திய கர்மாணி எப்போன்னு தஸ்மின் பராவரே திருஷ்டே அந்த உயர்வு தாழ்வை கடந்த அந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டார் காரணக்காரிய ரகிதமான அந்த வஸ்துவை தெரிந்து கொண்டார் என்ன தஸ்மாத் பிரம்ம ஜிக் தவிர பிரம்மத்தை தான் அரியத்துக்கு விரும்பும் அப்புறம் ஜிக்னாசாவுக்கு விஷயம் என்னது பிரம்மன் ஜிக்னாசாவுக்கு ஜிக்னாசாவில இருக்கிற அந்த சன்வாட்சியா சண்வாட்சியமா இருக்கக்கூடிய இச்சாவுக்கு விஷயம் என்னது ஞானம் விஷயம் என்னது பிரம்மன் அந்த பிரம்ம ஞானத்தினால கிடைக்கிற பிரயோஜனம் என்ன அசேக சம்சார நிவத்தி பரமானந்த பிராப்தி இப்ப ஒரு கேள்வி அடுத்த கேள்வி तत् पुनरब्रह्म प्रसिद्धम अप्रसिद्धम वास्यात् प्रसिद्धम अप्रसिद्धम वास्यात् यदि प्रसिद्धं न जिज्ञासितव्यं प्रसिद्धं न जिज्ञासितव्यं अतः अप्रसिद्धं नयवश्यकं जिज्ञासितुमिति उच्यते अस्तितआवद्ब्रह्म दिव्यशुद्धबुद्धमुक्तस्वभावं दिव्यशुद्धबुद्धमुक्तस्वभावं सर्वज्ञं सर्वशक्ति मननितं सगुशक्तिसंनितं ब्रह्मशब्दस्य हि ब्रह्मशब्दस्य हि इत्पाद्यमानस्य इत्पाद्यमानस्य नित्यशुद्धत्वादयः नित्यशुद्धत्वादयः अर्थाः प्रतियन्ते अर्थाः प्रतियन्ते बृहतेर्धातोः बृहतेर्धातोः अर्थानुगामात् अर्थानुगामात् सर्वस्य आत्मत्वात् सर्वस्य आत्मत्वात् ब्रह्मास्तित्वप्रसिद्धिः ब्रह्मास्तित्वप्रसिद्धिः सर्वो हि आत्मा சோகஸ்மீதி தோகே ம பிராத்தி புனரா மா தத்விசேஷம் பிரதி தத்விசேஷம் பிரதி விப்ரதிபதே தேஹமாத்ரம் தேஹமாத்ரம் சயதன்ன விசிஷ்டமாத்மேதி சயதன்ன விசிஷ்டமாத்மேதி பிரக்ருதா ஜனாஹ பிரக்ருதா ஜனாஹ லோகாயதிகாஷ்ட லோகாயதிகாஷ்ட லோகாயதிகான்க நௌகாயதிகான்க பிரதிபன்னாஹ பிரதிபன்னாஹ இந்திரியान्यேவ চেতনானி இந்திரியान्यேவ চেতনானி ஆத்மா विज्ञान शून्य व्यतिरक्त त्यपरे अस्ति सर्वशक्तिरिति ஆமா तदाभास प्रतिहन्यते அனி जिज्ञासो ब्रह्मजिज्ञासो ब्रह्मजिज्ञासा गुरुमजिज्ञासा उपन्यासमुखेना उपन्यासंमुखेन वेदांतवाक्य मीमांसा वेदांतवाक्य मीमांसा तदाविरोध अविरोधिता तदाविरोधि तदाविरोधी तर्कोपकरणाह तर्कोपकरणाः निश्रेयस प्रयोजनाः निश्रेयस प्रयोजनाः பிரஸ்தூய பிரயோஜனா பிரஸ்தூயத்தை உங்களுக்கு அந்த பிரம்மன் பிரசித்தமா அப்பிரசித்தமா தெரிஞ்சதா தெரியாது தெரிஞ்சதுன்னு சொன்னா பிரம்மன் இருக்கத்தான் இருக்கு என்ன பிரம்மந்த பத்தி வேதத்துல நிறைய சொல்லி இருக்கு அப்புறம் ஒரு தாத்து இருக்கு அதுக்கு இந்த மாதிரி அது மாத்திரம் இல்ல இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியம் இதுவாரு சர்வசிய ஆத்மத்வாச்ச பிரம்ம அஸ்தித்வ பிரசித்தி அதை அண்டர்லைன் பண்ணணும் சொல்ல அது கொட்டை எழுத்துல போடணும் சர்வசிய ஆத்மத்வாச்ச பிரம்ம அஸ்தித்வ பிரசித்தி அதான் ரொம்ப இம்பார்டன்ட் அதெட்டர்ல போட்டா கூட ரொம்ப நல்லதுதான் எதை போடணும் போத்மத் பிரம்ம அஸ்தித்வ பிரசித்தி புரியுதுல்ல தெளிவா இருக்கு எல்லாரும் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க எல்லாருக்கும் நான் இருக்கேங்கிறது பிரசித்தமா இல்லைன்னு சொன்னா நான் இருக்கேங்கிறது என்ன பிரமாணம் வேண்டி இருக்கு புஸ்தகத்தை பார்க்கறதுக்கு நான் வந்து கண்ணுங்கிற பிரமாணத்தை பயன்படுத்தி நான் புஸ்தகம் இருக்குங்கிறேன் அதாவது கண்ணால் புத்தகத்தை அறிகிறேன் புஸ்தகம் இருக்கிறது என்பதை அறிகிறேன் கண்ணால் புஸ்தகம் இருக்கிறது என்பதை அறிகிறேன் இப்படி எதவனால் சொல்லலாம் காதான் ஒலி இருக்கிறது என்பதை அறிகிறேன் நான் இருக்கிறேன் என்பதை எதனால் அறிகிறேன் நான் இருக்கிறேன் என்பதை எதனால் அறிகிறேன் நான் இருக்கிறேன் என்பதை கண்ணால் அறிகிறேனா காதால் அறிகிறேனா மூக்கால் அறிகிறேனா நாக்கால் அறிகிறேனா அல்லது மனதால் அறிகிறேனா கிடையாது நான் இருக்கிறேன் என்பதை அவளுதான் நான் இருக்கிறேன்னா நான் இருக்கேன் அவளுதான் அதனால அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனம் தத்தோவிதுரிதி அப்படின்னு உபனிஷதேஷம் வேதம் சொல்றது அசன்னேவசவத்தை அசத் சேவத்தின்னு இருக்கானோ அஸ்தி பிரம்மேதி அந்த மாவா சொன்னீங்களா காசு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் பேச நீங்க பேசணும் கடோபரிஷத்தில் உணர்வு திருமதராஜ சொல்ற ஒத்துழைதான வேற இல்லை அஸ்தீத் தவிர ோசய அோஸ்விய தாவோப்தீத அஸீத்போ அஸீத்தோலிய தாவீதத்து மூணா அதுவது ஒருவன் தத்துவ நன்றாக ஆராய்ச்சி பண்ணால் இது இருக்கிறது என்று முடிவுக்கு வந்துதான் ஆக வேண்டும் அவனுக்குத்தான் வந்து தெளிவா எல்லாம் விளங்கும்னு சொல்லிருக்க இங்கே சொல்ற எதி தத் புனர்பிரம் பிரசித்தம் அப்பிரசித்தம் வா சாத் பிரசித்தமா இது ஒரு விகல்பம் பிரசித்தம் சேத் விஜாசித்தம் இருக்கிறத போய் விசாரம் பண்றதுக்கு என்ன இருக்கு நான் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதை போய் என்ன விசாரம் பண்ண வேண்டியிருக்கு தேவையில்லை அப்பிரசித்தம் அது பிரசித்தமா இல்லைன்னா ஜிநாசத்தும் நைவசத்தியம் அதை விசாரம் பண்ண முடியாது அப்பிரசித்தமா இருக்கிறத விசாரம் பண்ண முடியாது பிரசித்தமா இருக்கிறத விசாரம் பண்ண முடியாது அதுக்கு என்ன சொல்றார் அஸ்தி தாவத் பிரம்ம இருக்கப்பா நித்தியசுத்த புக்தம் சுபாவம் சர்வஜம் சர்வசக்தி சம்பிதம் அப்படி பிரம்மன் இருக்கு அப்படி சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு शब्दस्य அந்த அர்த்தத்தை எல்லாம் விசாரம் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு நித்யசுத்தையா அர்த்தம் எல்லாம் ஸ்ருதிசம்மத்தமா ஏற்படுறது அப்புறம் விளக்க சர்வசிய ஆத்மத்வாச்ச பிரம்ம அஸ்தித்வ பிரசித்தி எல்லாருக்கும் ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுனால அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாசயா விபூதி யோகத்துல முதல் விபூதி என்னன்னா நான் எல்லா சரீரத்திலயும் ஆத்மாவா இருட்டேன் அஹம் ஆத்மா குடா சர்வபூத ஆசயஸ்திதா ஆத்மா அகமஸ்மின்ட்ட அது நான் தான் இந்த இன்னும் எடுத்து சொன்னால் அவனுக்கு கேத்திரஜன் தெரிஞ்சுக்கோ கேத்ரஜன் எல்லா கேத்திரத்திலேயும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ இதுக்கு பேர் தான் ஞானம் மத்ததெல்லாம் அஜானம் அப்புறம் வந்து இது ஒண்ணு அப்புறம் இன்னொன்னு இருக்கேத்திர வந்து சர்வக் நிறைய ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாமே கஷேத்ராணாம் பத ஏ நமஹா கஷேத்ராணாங்கிறது புளூரல் பதயங்கிறது சிங்குலர் அல்ல கஷேத்ரா பத ஏ நமோ நம பகவான் சொல்றோம் கஷேத்திராம் எல்லா பாடி அதுல பத்தியா இருக்கிறது உள்ளுக்குள்ள சைத்தன்யமா இருக்கிறது கான்சியஸ்னஸ் ஒண்ணுங்கிறத கஷேத்ரா நாம் பத்தேன மோனமஹான் ருத்ரதுல ले ஆத்மத்வாச்ச பிரம்ம அஸ்தித்வ பிரசித்தி எல்லாருமே ஆத்ம அஸ்தித்வம் பிரத்யேகி யாராவது நான் இல்லைன்னா சொல்றேன் சர்வோகி ஆத்ம அஸ்தித்வம் பிரத்யேகி நாகம் அஸ்மிதி நான் நாகம் அஸ்மிதி நான் பிரத்யேகி எல்லாரும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் தான் சொல்றேன் எதிஹி நான் ஆத்ம அஸ்தித்வ பிரசித்தி சார் சர்வோலோக நாகவஸ்மித்தீயா அது வத்திரேகமா சொன்னார் இப்ப வத்திரேகமா சொல்றார் எல்லோரும் நான் இருக்கிறேன் என்றல்லவோ நினைக்கிறார்கள் நான் இல்லை என்று யாரும் நினைப்பதில்லையே எது ஒருவேளை நான் இல்லை என்ற என்று இருக்குமே ஆனால் எல்லோரும் நான் இல்லை என்றல்லவோ நினைப்பார்கள் அப்படி இல்லையே நான் இல்லை என்று சொல்லுகின்றவன் யார் அவன் இருக்கிறானா இல்லையா நான் இருக்கிறேன் என்று சொல்லுபவனும் இருக்கிறான் நான் இல்லை என்று சொல்லுகின்ற ஒருவனும் அவனும் அறிவற்றறியாமையும் அற்றது வேறாது நிறைய இந்த பாட்டு இருக்கேன் அதாவது அறிவற்று அறியாமையும் அற்றது வேறு அறிவற்றுன்னு சொன்னா ஞானம் அறியாமையா அஜானம் அஜானம் ஞானம் ரெண்டையும் கடந்த பூர்ண ஜானம் பிரம்மன் அதனால சர்வோலோக நாகம் அஸ்மீக்கு அப்ப என்ன தெரியுது பிரம்ம விசாரா ஆத்மவிச்சாரா பின்ன விசாரா ஆத்மவிச்சாரா ஏவ பிரம்ம விசாரா பிரம்ம விசாரா ஏவ ஆத்மவிச்சார சாதாரண ஸ்நான மந்திரத்துல குளிக்கிற போது பிரம்மன் நான் சொல்றோம் சந்தியா வந்ததுல சொல்றோம் அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவா ஹமஸ்மி எந்த ஒரு பரமேஸ்வரனை நான் உபாசனை பண்றேனோ அந்த பரமேஸ்வரன் வேறாக இல்லைன்னு சந்தியா வந்ததுல தனம் சொல்லிடுறோம் அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாஹமஸ்மி அது இப்படியே சொல்றாங்க நியாயமும் இப்படி காட்டணும் அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவா ஹமஸ்மி அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த இது பண்றவா ஒரு சுத்துவோம் யோசா புருஷ சோஹமஸ்மி அப்படின்னு சொல்றோம் ஸ்நான மந்திரம் இருக்க அந்த அந்த ஜலம் ஸ்நானம் பண்றோம் நதியில இந்த வந்து ஜலமும் ஜலம் வந்து அக்னியா பாவனை பண்றோம் ஸ்நானம் பண்றது அதனால என்ன சொல்றோம் ஆர் திரம் அந்த ஜலம் அந்த ஜலம் ஜொலிக்கணும் ஜியோதி ரஹமஸ்மி அந்த ஜியோதி நான் ஜோதிர்ஜதிமமமஸ்மி அஹமேவாஜு மந்திரும் அதுவரை பிரார்த்தனை இமம் மெஹ ஹிண்ட்யிருந்தே தீர்ம் மெஹி யாச்சிதன்மையுமூனாச்சி அக் அந்த ஜலம் ஜோலிக்கலாம் வந்து அகமேவாஹம் மாம் ஜுகோமி சுவாக முங்குறான் முங்குற போதுன்னா நானே நான் என்னும் நெருப்பில் என்னை நானே ஹோமம் பண்ணுறேன் அகமேவா அகம் மாம் ஜுகோமி நானே நான் என்னை நான் என்னும் நெருப்பில் ஹோமம் பண்ணுகிறேன் அப்படி சொல்லி தனோ குளிக்கிற போது தினோ காலம் வர ஸ்நானம் பண்ற போது அகமேவாஹம் அக்னியில போய் முங்கிட்டு வரான் பண்டில முங்கறத வந்து அக்னி அக்னியில் நினமா முங்கின ஆட உண்டு ஆஹ் அதனால என்ன பாவனை பண்றான் அதனாலதான் சமிதாதாரம் பண்ண முடியலன்னா ஜலத்தையே எடுத்து சமிதானம் பண்ணலாம்னு சொல்லிருக்கேன் அக்னி கிடைக்கலன்னு வச்சு ஒரு இடத்துல அந்த ஜலத்தையே அக்னியா சொல்லணும் வேதம் சொல்றது குஹோ தண்ணீர்ல மூத்திரம் பெய்யாதே அதுல வந்து துப்பாதே அதுல வஸ்திரம் இல்லாம ஸ்நானம் பண்ணாதே ஏன்னா அந்த ஜலத்துல அக்னி பகவான் இருக்கார்ப்பா அப்படின்னு வேதம் சொல்றது சூரிய நமஸ்கார நாப் சுத்திர புரீஷம் குறியாத் நிஷ்டி துப்பாதே ஏன்னா என்விரோன்மெண்ட் ந விவசனாத் விவசனா நஸ்திரம் இல்லாம குடிக்காதே அக்னி பகவான் இருக்காரப்பா அப்படின்னு சொல்ற அப்ப வந்து இருக்கு அக்னில இருந்தான் ஜனம் வந்திருக்கு அதனால பல ரீதியா பாக்கறது எல்லாம் உண்மை எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் சின்ன வயசுல இருந்து மஹேரா என்ன அர்த்தம் தெரியுமா நான் பிரம்ம ஜானத்தை நன்னா பெறணுங்கிறதுக்கா என்ன சுத்தப்படுத்திக்கிறேன்னு அர்த்தம் என்னை காப்பாத்துவ மாதர சந்தியாந்திரமே அவளை அழிவ மாதரஹா நான் சொல்றவனுக்குதான் சொல்றேன்பா என்ன என்னோ சுவாமி சொன்னதுக்காக நினைக்காது ஆத்மா சிரமன்ரிமே பிரசித்தம் அஸ்தி ஜாத்தமேபனம் தெரிஞ்சு போச்சு விசாரம் பண்றதுன்னு என்ன இந்த விசேஷ ஜானம் இல்லப்பா சாமானிய ஜானம் தான் இருக்கு நான் இருக்கேங்கிற ஜானம் இருக்கே தவிர நான் பிரம்மன் நிறைய பேருக்கு இல்ல ஆகையினால சில பேர் என்ன சொல்றாங்க தேகமாத்தம் சைதன்ய விசிஷ்டமாத்மதி ப்ராகிருதா ஜனாகா லோக்காயத்திக்கா சில பேர் இதுதான் என்ன இருக்கு ஒன்னும் கிடையாதுன்னு ஒரு குரூப் சொல்றதுங்க ப்ராகிருத்த ஜனாக கல்சர்டு அன்கல்ச்சர்டு பண்பாடு இல்லாத ஜனங்கள்னா சரீரத்தையே ஆத்மாவை சொல்லிட்டு இருக்கா லோகாயத்தி இருக்குன்னு அதான் சொல்றாங்க நல்லா இருக்கிற வரைக்கும் சுகமா இருக்கு கடனை வாங்கியாவது நெய்யை குடிச்சு நல்லா சாப்பிடு செத்து போன பிறகு நீ மறுபடி பிறக்க போற சொன்னான் அப்படி சொல்லியிருக்கு ஒரு ஸ்லோகம் என்னது யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத் இருக்கிற வரைக்கும் சுகமா வாழ் ரணம் கிருத்வா கிருதம் பிபேத் நெய்யை குடிச்சு சாப்பிடுணும் ரணம் கிருத்வா கடனை வாங்கி கடனுக்காவது நெய்யை வாங்கி குடியும் பஸ்மி பூதேக செத்த உடனே சுடுகாட்டில் வச்சு நெருங்கி வச்சு கொடுத்துருவோம் பஸ்மி பூதேக குதா மறுபடி வரப்போறான்னு யார் கதையா விடுறேன் சும்மா அப்படிங்கிறான் ஒருத்தன் தேக சைதன்யவாதினா அப்படிங்கிறார் அப்புறம் இன்னொரு குரூப் என்ன சொல்றதுனா இந்திரியங்கள் தான் ஆத்மான்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு மனசுன்னு சொல்ற சில பேர் வெறும் இந்த கணிக்கவாதிகள் அவா வந்து வெறும் இந்த ஞானம் வந்து மாறி மாறி இருக்கிற ஞானம் இன்னொரு குரூப் ஒண்ணுமே இல்லையா சூன்யம் இல்லாம சூன்யம் வேற தேகத்துக்கு விதிருப்தமா ஆத்மா என்று இதெல்லாம் நாஸ்திகர்கள் இதுவரைக்கும் பேசுனதுன்னா யாரு நாஸ்திகர்கள் இனி ஆஸ்திகர்கள் குரூப் அதுலயும் குரு நிறைய தகுறாரு தேகாதித்தாசாரி தேகத்துக்கு அஸ்தி தத் வெத்திர்த்த ஈஸ்வர சர்வஜா சர்வசக்தி கீதி கேச்சு இதுதான் ஈஸ்வரன் நமக்கு வேறாக இருக்கிறார் அவருக்கு நாம் எல்லாரும் அடிமைய காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவரை பூஜை பண்ணிட்டு இருக்கணும் அது இன்னொரு குரூப் சர்வஜா சர்வசக்தி இது கேச்சது அப்படின்னு ஒரு சார சொல்லு அனுபவிக்கிறார் இறைவன் அப்படி ஒரு குரூப் இத் ஏவம் பகவகா விபிரதி பண்ணா இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் வச்சுன்னு இருக்காப்பா அது மாத்திரம் தான் யுக்தி வாக்கிய தபாசமாயா அவர்களுடைய அவர்களுடைய வாக்கியம் எல்லாத்தி போலி வாக்கியம் இருக்கார்கள் தத்த அவிச்சாரிய எத்கிஞ்சி பிரதிபத்தியமான எல்லாத்தையும் விசாரம்னா என்னத்தையும் சொல்லிண்டு அந்த காலத்திலயே இருக்கு பாருங்க இப்பவும் இருக்குது இல்ல எத் நிஸ்ரேயசா பிரதிஹன்னேத நல்ல மோட்சம் நல்ல உயர்ந்த வாழ்க்கையிலிருந்து விலகி போகிறார்கள் அனர்த்தத்தையும் அடைகிறார்கள் துக்கத்தையும் வேறு பெறுகிறார்கள் ஆகையினால விசாரம் பண்ணணும் சொன்னதன் வாயிலாக வேதாந்த வாக்கிய விசாரம் பண்றோம் அதுக்கு விரோதம் இல்லாத தர்க்கத்தை யூஸ் பண்ண போறோம் அதனால நமக்கு பிரயோஜனம் கிடைக்க போறதுங்க இல்ல இவங்க எல்லாம் ஆளாலும் ஒரு ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காம்பா நீட்ட சொல்றது ஒரு அர்த்தம் புத்த பௌத்தி புத்திசம் ஒண்ணு ஒன்னு சொல்றான் ஜெயினவாதங்கள் குறையில வேதாந்த வாக்கிய மீமாச பண்றதுனால பிரம்மத்தை விசாரம் பண்ணி அதுக்கு என்ன பண்ண போறோம் இவங்களை மாதிரி இந்த கண்ட மோசமான தர்க்கம் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை தவிரோதி தர்க்க பக்க இந்த ஸ்ருக்கு விரோதம் இல்லாத தக்கத்தை நான் யூஸ் பண்ணி நான் சொல்ற விதமா சொன்னா நீ வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே கண்டிப்பா பாடுவே நான் இப்படி ஆனந்த சுதந்திரம் நான் சொல்லப்ப சங்கராச்சாரியம் சொல்றேன் இல்ல சுவாமியை பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு நினைச்சாரு சங்கராச்சாரிய சொல்றாரு அதனால நான் வந்து அதுக்காக பேசப்படங்கிற இத நம்ம வந்து வேகமா இப்ப துனிப்பில் முந்திருக்கும் ஆழமா மத்தியானம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு மேயும் गुरु ஈஸ்வரேதி மூத்திபேதவி வோமவாயிணா மூத்த ஓம் ஷாங்கோ